தென்னாப்பிரிக்கா பிரிட்டனின் முழுமையான ஆட்சியின் கீழ் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தற்போதைய பாகிஸ்தானின் குவேட்டா என்ற இடத்தில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானிய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் சிட்னி நகரை தாக்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா காமன்வெல்த் அமைப்பில் விலகியது மேலும் தென்னாப்பிரிக்கா குடியரசு நாடாக அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு மேற்கிந்திய தீவுகளின் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பெரு நாட்டில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் யூங்கே என்ற நகரம் முழுமையாக புதையுண்டதில் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கனடாவில் நியூ பிரன்ஸ்விகையும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவையும் இணைக்கும் கூட்டமைப்பு பாலம் கன்பெடரேசன் பிரிட்ஜ் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணத்தின் பல இடங்களில் நள்ளிரவில் இலங்கை காவல்துறையினரின் வன்முறைகள் ஆரம்பமாயின யாழ் பொது நூலகம் அடுத்த நாள் கொளுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டொரோண்டோ தமிழியல் மாநாடு ஆரம்பமானது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வால்ட் விட்மென்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 இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜோசப் ஹேடன் மேற்கத்திய இசையறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் அப்ரஹாம் திரைப்பட இயக்குனர் இரண்டாயிரத்தி ஆண்டு சுபாஷ் குப்தே இந்திய கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி ஆண்டு ஐயா துறை நரேசன் இலங்கை இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் இந்நாளின் சிறப்புகள் புகையிலை எதிர்ப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே